ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து கலியுகத்தில் நிஷித்தமாக கூடாது என்று சொல்லப்பட்ட சில காரியங்களை பார்த்துனு வரும் பராசரமகி சாதாரண மனுஷனுக்கு என்னென்ன தவறுகளெல்லாம் இந்த கலியிலே நடக்கும் என்பதை பார்த்து அதில் இந்த கலியிலே செய்யக்கூடாத காரியங்கள் என்பதை வரிசைப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார் அதில் பெண் குழந்தைகளுக்கு இரண்டாவதாக கல்யாணம் கூடாது என்று காண்பிக்கிறார் கல்யாணம் ஆன பிறகு இந்த விஷயத்திலே நமக்கு விழிப்புணர்வு இருந்து பிரயோஜனமில்லை நம் குழந்தைகளுக்கு முதல்ல கல்யாணம் என்று ஆரம்பிக்கிற இந்த விஷயத்தில் நாம் பொறுப்பு எடுத்து கொள்ளணும் அந்த விஷயத்தை விரிவாக பார்த்தோம் அந்த பொன் செய்ய வேண்டியதான காலம் செய்ய வேண்டிய முறை அனைத்தும் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த தர்மசாஸ்திரத்தில் அந்த விஷயங்களை நாம் முதல்ல நன்றாக தெரிஞ்சுக்கணும் பொன் பிறந்தாலோ ஆண் குழந்த பிறந்தாலோ இந்த கல்யாணம் விஷயத்தில் நம் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அதை நாம் கட்டாயம் செய்யணும் தர்மசாஸ்திரம் கல்யாணம் விஷயத்திலே என்னென்னெல்லாம் சொல்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும் அஷ்டவித விவாகம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கல்யாணத்தை எட்டு விதமாக பிரித்து இந்த எட்டு விதமாக செய்ய செய்யக்கூடியதுதான் கல்யாணம்னு பெயர் இந்த எட்டுக்கும் மீறி நடப்பதெல்லாம் கல்யாணம் என்றே பெயர் இல்லை அதற்கு சம்பர்க்கம் என்று பெயர் சம்பர்க்கம் அப்படின்னா அவரவர்கள் ஒரு துணையை தேடிக்கிறார் அவ்வளோதான் கடைசி காலத்தில் நமக்கு ஏதாவது தேவை என்றால் கொடுப்பதற்கு ஒரு ஆளை நாம் தேர்வு பண்ணிக்கிறோம் அதற்கு தான் சம்பர்க்கம் என்று பெயர் கல்யாணம் என்று நாம் செய்கிறோம் கல்யாணம் விவாகம் என்று பத்திரிக்கை போட்டு விவாகமாக நாம் செய்கிறோம் அப்படின்னா தர்மசாஸ்திரம் நமக்கு எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய்யணும் அப்படி செய்யாமல் நம் இஷ்டப்படி ஒன்று செய்கிறோம் அதை விவாகம் என்று சொல்லிக்கிறோம் அப்படின்னா அது மிகவும் தவறாக போயிடும் ரிஷிகளுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டி அப்படி நாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் மீறி நாம் ஒன்று செய்கிறோம்னா அதை கல்யாணம் என்று சொல்வதோ விவாகம் என்று சொல்வதோ நாம் ஒரு வைத்திகால போய் பார்த்து ஏற்பாடு செய்வதோ அதெல்லாம் மிகவும் தவறு நாம் அவர்களை இதில் உட்படுத்தக்கூடாது நம் இஷ்டப்படி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம் இஷ்டப்படி செய்வதுன்னு வச்சு நடணும் அங்கே தர்மசாஸ்திரப்படி செய்பவர்கள் தர்மசாஸ்திரப்படி செய்து வைப்பவர்கள் அவர்களை போய் நாம் நிர்பந்திக்க கூடாது அவர்களை இதில் நுழைக்கக்கூடாது ஏன்னா அவர்களுக்கும் இதில் பங்கு வரும் அவர்கள் குழந்தையும் இதே தவறுகளை செய்ய வேண்டி வரும் ஆகையினாலே நாம் தர்மசாஸ்திரம் சொன்னபடி அந்த எட்டு விதமான விவாகத்தில் எதை எதெல்லாம் இப்போது செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ அதன்படி செய்வதற்கு நாம் விவாகம்னு சொல்லணும் கல்யாணம்னு சொல்லணும் இல்லைன்னா அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அதனால் நமக்கு இன்னல்கள் அதிகமாக ஆகும் நம் சமூகத்திற்கே அது பெரிய இழிவாக போயிடும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்பதனாலே தான் இந்த கல்யாணம் விஷயத்திலே நமக்கு பொறுப்பு அதிகமாக வேண்டும் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக பராசரர் ஜேஷ்டாம்சம் என்று சொல்கிறார் கலி நிஷித்தமாக காண்பிச்சிருக்க தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தாயவிபாகம் என்ற ஒன்று அதாவது நாம் லோக்கத்தில் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்த சொத்துக்களை பிரித்து கொடுப்பது குழந்தைகளுக்கு அந்த விஷயத்திலே தர்மசாஸ்திரம் குழந்தைகளுக்கு சொத்துக்களை பிரிக்கிற பொழுது மூத்த பையனுக்கு அதிகமாக பிரிக்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்கு ஜேஷ்டாம்சம் என்று பெயர் சமமாக பிரிச்சு அதாவது நமக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காளோ அதில் அதிகமாக ஒன்றை சேர்த்து பிரித்து அதை மூற்றவனு மூத்த பையனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கு எதற்கு அப்படின்னா ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹா என்று தர்மசாஸ்திரம் சொல்கிற மூத்த பையன் தகப்பனாருக்கு சமமானவன் மூத்த பையனுடைய மனைவி தாயாருக்கு சமமானவன் அந்த அளவுக்கு பொறுப்பு இருப்பதுனாலே தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் மூத்த பையனுக்கு இருக்குது அனைவரையும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பும் மூத்த பையனுக்கு இருக்குது அவர்கள் செய்யாவிடில் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பும் மூத்த பையனுக்கு இருக்குது என்பதனாலே தான் அப்படி தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆனால் இந்த கலியில ஜேஷ்டாம்சம் கூடாது என்று பராசரர் சொல்கிறார் மூத்த பையனுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கணும் என்பது கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நாம் நடைமுறையிலேயே பார்க்கிறோமே ஒருவருமே சேர்ந்தே இல்லையே தாஜார் தகப்பனார்கள் இருக்கிற பொழுதே அவரவர்கள் அவரவர்கள் வீட்டில் தனித்தனியாக தான் இருக்கா யாருக்கு யார் மூத்த பையன் யாருக்கு யார் இளையவன் என்பதே நமக்கு தெரியல அனைவருக்கும் ஒரே குழந்தையாகவும் போயிட்டது இந்த மூத்த பையனுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்பது அர்த்தமே இல்லாமல் போடுறது அப்படிங்கிறதுனாலே அது அவசியமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் அதுபோல் மூத்த பையனுக்கு அதிகமாக நாம் எழுதி வச்ச சொத்து அதை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு செலவழிக்கலை மூத்த பையன் அப்படின்னா அதை தர்ம சொத்தாக எழுதிடணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது மூத்த பையனுக்கு மூத்தவன் என்பதனாலே நாம் எதை அதிகமாக எழுதுகிறோமோ அதை சரியானபடி அவர் செலவழிக்கவில்லை அப்படின்னா அதை தர்ம சொத்தாக எழுதிடணும் தர்ம சொத்து அப்படின்னா தேசக்ஷேமமாக நடக்கக்கூடியதான காரியங்கள் அதற்கு பேர் அது மாதிரி வேத இதுபோல் பொது காரியங்கள் செய்பவர்களுக்கு எழுதிவிடணும் அந்த சொத்தை அந்த சொத்தை வைத்து கொண்டு பொது நடக்கணும் அதை மூத்த பையன் வச்சின்றிருந்தால் அந்த கோத்திர சம்பந்தம் விட்டு போயிடும் அடுத்த தலைமுறையினர் ஆண் குழந்தையே இல்லாத வாரிசாக அமைஞ்சு போயிடும் அந்த குடும்பம் என்று அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே எதற்காக அப்படி சேர்த்து வைக்கணும் வேண்டாம் என்பதனாலே தான் பராசர மகர்ஷி ஜேஷ்டாம்சம் என்பது கூடாது என்று காண்பிக்கிறார் அப்படி மூத்த பையன் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமாக சொத்தை பிரித்து கொடுத்துட வேண்டியது தான் மூத்த பையனுக்கு அதிகமாக கொடுக்கணும் என்கிற கட்டாயம் இந்த கலியிலே இல்லை கிடையாது அப்படி பிரிக்க என்று பராசர மகர்ஷி காண்பிக்கிறார் அடுத்ததாக இந்த கலியிலே கூடாது என்று சொல்லப்பட்ட தர்மத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்